ஒரு போர்ஷன் ஒண்ணுக்குன்னு ஏதாவது என்ன பண்ணதுன்னு அது நேரம் கவலையா இருக்கு பெரியவாட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு போனா அப்பா அம்மா குழந்தை ஆயிடுச்சுன்னு போனா பெரியவாட்ட விஜய்யாபனம் பண்ணிண்டா எங்க கத்தி எனக்கு அப்படின்னு கட்டா தெரியவா அது எங்கேயோ தொட்டு காட்டிட்டு அந்த கட்டியிருக்கு தொட்டி காட்டுது பெரிய திருப்பி தன் சரீரத்தில் அதே பாகத்தை தன் தன் கழுத்த தொட்டு இங்க தான் கட்டியும் உனக்கு இங்கதான் கட்டியும் ரெண்டு மூணு முறை தர வேண்டாம் பிரசாத விட்டா சரியா கொடுப்பா அப்படின்னு நினச்சி விட்டா அன்னைக்கு ரொம்ப நாளா என்னதான் பல டாக்டர் கன்சல்ட் பண்ணி மாத்திரை மருந்து அந்த மாத்திரைக்கு ரெண்டு நாள்ல சரியா போயிடுச்சு சர்ஜரிக்கே தேவையில்லாம போயிடுது இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு பரவாயில்ல எத்தனையோ இருக்கு இந்த மாதிரி மாயவசாஸ்திரா அவ மாப்பிணக்கு ஒரு பெரிய பண்ண முடிய ஒரு பெரிய போய் விஜயாபனம் அதே மாதிரி வேண்டாம் டெஸ்ட் எல்லாம் ஒரு எக்ைஸ் எடுத்து மாசம் கழிச்சு வெளியில தேம்பி தேம்பி அழுகின்றான் இது மாதிரி நான் கேட்ட கேள்வி எப்படியோ வந்து அனுகிரமாயிருக்கு அந்த குடும்பத்துல இப்படி எத்தனை பேருக்கு அனுகிரகம் ஜர்டான் திருஷ்டியா சுகி சுதாதார சிலையா இந்த அம்பால மகான்களெல்லாம் ஹயத்தில் பார்த்து எப்படி பரம சந்தோஷத்தடைகிறார்கள் என்றதை அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற தட்டில் தன்மீன் தபசி வைஷ்ணமய நிஷண்ணா ஷண்ணாமி உபரி கமலாலாம் தவகாம் மகாபத்மாட்டவியம் மிருதிதமலமயே நமச மகந்த பசியந்த பகதி பரமாக ரொம்ப மகான்களா இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஹலயத்தில் அப்படியே அம்பாள் எப்படி தியானம் பண்ணுவாள் சொல்றாள் தட்டில் லேகாதன் நீம் தபனசி வைஷ்ணரமீம் தடித்துனக்க மின்னல் லேகாங்கிறது கோடுக்குலயோகோ அபேதகான்னு ஒரு நியாயம் அதனாலதான் ரேகாச்சு அதனாலதான் லக்ஷ்மண் ரேகான் லக்ஷ்மன் போட்ட எழுதின கோடு லக்ஷ்மண் ரேகான் தான் இருக்கணும் அது ரேகான்னு வந்து கையில் இருக்கக்கூடிய கோழுக்கும் கை ரேக அப்படின்னு சொல்றோம் அது இது சொல்லுவோம் ரேகா ரெண்டாவது காவா சொல்லணும் பிரசாத சப்தம் கூட பிரசாதம் பிரக்ராம் ரெண்டு விதமாகவும் எழுதுறது உண்டு பிரசாதங்க வார்த்தைக பிரசாதம் பிரக்ராம ரெண்டு விதமாகவும் சொல்றது உண்டு ராமும் லாவும் இன்டர்ச்சேஞ்சபிளா சொல்லுவா ரமயோகோ அபேதா அதே மாதிரி வங்காளத்திலாம் வபயோகோ அபயதா வாவும் பாவும் இன்டர்ச்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிடுவாங்க ஆனா வந்து வங்காளம் தான் பதம் அது பெங்கால ஆயிடுச்சு வங்காளங்கிறது பெங்கால ஆயிடுச்சு அந்த மாதிரி சவுரவ் அப்படின்னு வந்துடும் அந்த மாதிரி வந்துடும் இங்க ராவ் லாவும் இன்டர்ச்சேஞ்சபிள் ஒரிஜினல் ஆச்சாரியா தட்டில் ரேகா தன்வீன் லதா சமருச்சி அப்படின்னு ஒரு ராமா சொல்றது அம்பாளுக்கு மின்னது கொடிய போல இருக்கள்ான் தட்டில் தன்மீன் மின்னல்கிறது எப்போதுமே ஒரு மெலிஷா ஒரு கோராட்டமா தானே வருது மின்னல் பெரிய வாஸ்ட் ஏரியாச்சுன்னு கிடையாது அந்த மாதிரி மெல்லிய ஒரு சரீரத்தோட இருக்காள் மெலிந்திருக்காள் தடில் அவள் எப்படி இருக்காள் தபன சசி வைஷ்வான சூரிய ஸ்வரூபமாகவும் சந்திரஸ்வரூபமாகவும் அக்னி சுரூபமாகவும் இருக்காள் ஏராளமான போல முகம் முகமோ பூர்ணச்சந்திரன் போல ராக்கேந்திரனா தரிச்சிருக்கிறதும் கலை சாரு சந்திர கலாந்தரா அவளே ஒரே ஏழியா சந்திரன போல முகத்துடையவளாக அப்படி எல்லாம் இருக்க அப்புறம் வைஸ்வானரமை துர்கா பரமேஸ்வரிக்கு சாட்சா அக்னிஸ்வரூபமாக அக்னியை போல ஜோதிக்கக்கூடியவராக என்று சொல்லிடுத்து சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூணு பேரும் மூணு நேரங்களும் அம்பாளுக்கு இருக்காள் அப்படிங்கறத பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் அலசூ தேறும் அம்பாளுமயம் அவள் எப்படி இருக்க நிஷன்னாம் கமலான மகாபத்மா மிருதித மலமய மகாந்த பசிய ஆறு சக்கரங்கள் மூலாதாரத்திலிருந்து ஆக்ய பரிகிரம் பார்த்தது மூலாதாரம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் அநாகத்தம் விசுத்தி ஆக்யா இந்த ஆறுக்கும் மேல அம்பாள் பிரகாசிக்கிறாளாம் நிஷன்னாம் ஷண்ணாமபி உபரி கமலானா இந்த ஆறுக்கும் மேல ஏழாம் தாறுக்கக்கூடிய சஹசிராராம் புஜா கூட சொன்னாள் அது கூட அம்பாள் ஒரே அமிர்தத்தை வரிசிட்டு சுதாசாராபி வரிஷனியா இருக்காளுங்க யாருமே தெரிஞ்சிக்க முடியல அம்பாளுடைய கலாபாகம் பதினாறுல ஒரு பாகத்தை தான் உபரி கமலானாம் தல கலாம் உன்னுடைய கலாபாகத்தை தான் தியானம் பண்றாள் மகா பத்மாட்டவியாம் அப்படி மகாபத்மாட்டவியா சரஸ்நாமத்தை ஆயிரம் தளங்களோட காடாட்டமா ஒரே அடியா பூத்து கிடக்கு அந்த தாமரை காட்டுல மகாபத்மாட்டவியா அம்பாலை போய் பார்க்கணும்னா அதுக்கு என்ன யோகிதை வரும் மிருதித மலமாயன மனசா இதான் ரொம்ப முக்கியம் சாதனை சாதனைங்க அத சேக்கசுப்பி சிதூபத்தில் இருக்க சித்திரங்கள் தான் ஞானம் அந்த ஞானம் உள்ள இல்லன்னா இப்போ உட்காந்து கேட்க முடியுமா என்ன சொல்றாங்க புரியுமா இதெல்லாம் புரியும் நீ யாருன்னு கேட்ட பேர சொல்லி உள்ள அம்பாள் சத்ரூப்பா ஒரு காலம் உலகத்துல நாங்கள் வெறும் கல்லாட்டமா இருப்போம் மரவாட்டமா இருப்போம் சென்டிமென்ட் ஆக நடமாடக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவர்களாக இருக்கும் அம்பாள் உள்ள இருக்கிறதுனால தான் அவள் உள்ள எப்போதும் இருந்து அவளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்னம் தேவையில்லை அவளை தெரிஞ்சுக்க முடியாமல் தடுத்து நிற்கக்கூடிய அழுக்கு இருக்கே அழுக்க போக்குறதுக்குதான் பிரயத்னம் அந்த மனசில் இருக்கக்கூடிய மலத்தை போக்கிட்டா அவளுக்கு அம்பாளுக்கு நிர்மலா விமலா இப்படி எல்லாம் பேர் உண்டு குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி பேர் வைப்பா அதாவது மலமே இல்லாமல் கொஞ்சம் கூட அழுக்கில்லாமல் இருக்கக்கூடியவர் அவளும் அப்படிதான் அவளுடையா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாமல் எத்தனையோ மகான்கள் இருக்க அழுக்கே இல்லாமல் அழுக்குனா மனசுல இருக்கக்கூடிய அழுக்க பத்தி சொல்றேன் அழுக்க பத்தி பேச்சே இல்லீரத்தை வேணும்னு சில சமயத்துல அழுக்கா காட்டுற மாதிரி ஆனா மனசுல பரம இருக்கக்கூடிய மகான்கள் பல பேர் இருப்பார் ஆனா எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட அவ்வளவு பேருக்கு மேல முத்தாய்ப்பு வச்சாப்புல மாஷிலா மணியாக இருக்கக்கூடியவள் மாஷி ராமணின்னு பரமேஸ்வரனுக்கு பெயர் இவளும் கொஞ்சம் கூட மாஷை இல்லாமல் நிர்மலமாக விமலமாக அப்படியெல்லாம் அம்பாள் இருக்க அந்த மலமே சம்பந்தம் இல்லாமல் பரம தூய்களா இருக்கக்கூடிய அம்பாளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய மலம் போகணும் இனம் இனத்தோட தானே சேரும் அதனால தூய்மை தூய்மையோட சேரும் நிர்மலமா இருக்கக்கூடிய அம்பால போய் நாம் அடையணும்னா நாம நிர்மலமா ஆகணும் அந்த நிர்மலமா மனசுல மனசுல இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுக்கு தான் சாதனை முழுக்க அதே மாதிரி அன்னதானம் முதலிய தானங்கள் கேத்திராட்டனும் புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் நீராடுறது சச்சங்கத்தை ஆடுறது பகவான தியானம் பண்றது இவ்வளவு இருக்கிறாக்கே இந்த மனசுல இருக்கக்கூடிய அழுக்க போக்கிக்கிறதுக்காக தான் அது pun jalan jemaah illa alu ke alu sayar layar layar layar alu layar dia ஏரி கடக்கு எத்தனையோ ஜென்மாக்களாக கவனிக்காமல் ஏரி கிடக்கு அது ஒரு நாள் சுலபத்தை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அழுக்கேறிக்காம எத்தனையோ அழுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆறு மணி நேரம் இத்தனை விட்டு வெய்யப்பறம் ஏதோ சோப விட்டு ஜலத்தை விட்டு அது மின்னா சரியா போயிடுவோம் அந்த மாதிரி மனசுக்கு சுலபமா ஸ்டெயின் ஒண்ணும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது இருக்கு ஸ்டெயின் இருக்கு பகவத் தியானம் அதுதான் ஸ்டெயின் தவிர வேற ஒன்னும் அதுக்கு வேற ஒன்னும் ஷார்டட் ஒன்றும் கிடையாது ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பெரிய கோட்டீஸ்வரர் கிரகத்துல ஆளை போட்டு சொல்லலாம் நீ வேற ஆளை போட்டு என் மனசை பண்ணு சொல்ல முடியாது எத்தனை கோட்டீஸ்வராக இருந்தாலும் அவனவன் மனசை அவனவன் தான் ரொம்ப அபூர்வமான கேசஸ்ல குரு பிரசாதத்தால அவுகிரத்தால மனசு பரமசுத்தமா ஆயிடலாம் அது ஏற்கனவே ஜென்மாந்திரத்திலும் அதுக்கு வேணுங்க ஒரு புண்ணியத்தை ஏற்கு நாட்டோ ஜ புயிருந்த போக்கிவன் வழிதழ எல்லாரும் அதுல ஒண்ணும் ஷார்ட் ஒண்ணும் இல்ல மனசுல இருக்கக்கூடிய அழுக்க போக்கிக்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடைய வேண்டிய இரண்டாவது வெளியில் இருக்கக்கூடிய நம் சொரூப்பாகவே இருக்கு நம்மையே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அழுக்கு மறைச்சு அந்த அழுக்க சாதனை இப்ப எனக்கு ஒரு சின்ன திருஷ்டா சொல்றேன் கோவில்ல சிலா ரூபத்தில் பல கோவில்கள் பல மூர்த்திகளும் பிரதிஷ்ட பண்ருக்க அதுவும் வடக்கிலாம் போனேன்னா எல்லா செலவக்கல்லாலும் நிறைய மூர்த்திகள் இருக்கும் மார்பிளால ராமரை போல கிருஷ்ணனை போல நிறைய பல ரூபங்கள் விநாயகரை போல எல்லாம் மார்பிளால பண்ணி வச்சிருக்கான் ஒரு பெரிய மார்பிள் பிளாக் எவ்வளவு பெரிய பிளாக் எடுத்து ஒரு பெரிய மாஸ்டர் கல்கர் அதன் சிற்பி ஏதோ ராமரை பத்தி ராமரை போல பண்றாரு கிருஷ்ணனை போல ஒரு சிற்பம் பண்றாருன்னா அவர் வாஸ்தவத்தில் கிருஷ்ணரை சிற்பிக்கிறாரா கிருஷ்ண ஐயா அவர் செடிக்க எடுக்கிறார் அவர் இருக்கிறது கிருஷ்ணரை விடுத்து விட்டாங்கன்னா வராது என்ன யோஜனைன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய ரூபம் எப்படி இருக்கணும் அந்த கையில புல்லாங்குழல் தலையில மயில் பீலி திவ்ய ஆபரணங்கள் தடுப்புல பத்து பீத ஆம்பரம் கட்டு நன்கு பீதக ஆடை இப்படி அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை மனசு நன்மை அப்படியே கிரகிச்சு அந்த ரூபத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையும் செருக்கி எடுத்த அப்படின்னு கிருஷ்ணன் அந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரமும் சொல்லி இருக்கு ஆத்மாவை தவிர மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நேதி பண்ணி விலக்கிற போது ஆத்மா தானா பிரகாசிக்கிறது அந்த மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடியது பிரகாசிக்கிறது அந்த அழுக்க போக்குறதுக்கு ரொம்ப பிரயத்னம் பண்ணி மான்கள் தபஸ அந்த அழுக்க போக்கின்ட்டா என்ன லாபம் நாள் அம்பாள் உள்ள பாக்கிறாள் வா மகந்தா பசியந்தகா அவா உள்ள பார்த்தவுடனே ஒரே ஆனந்தம் சொல்லப்பிடிக்காத ஆனந்தம் ஏன்னா அவள் அவளுடைய ஆனந்தம் எப்படி இருக்குன்னா பிரம்மாவுடைய ஆனந்தத்தையே ஒரு சிங்க திவிராட்டமா பண்ணக்கூடிய ஆச்சாரியாலே ஆனந்த நகரின்னு பண்ணிருக்க சவுந்தர நகரிலேயே ஒரு பாகத்துக்கு ஆனந்த நகரின் சொல்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு அதனால அவளே ஆனந்தினியாக இருக்க அந்த ஆனந்தத்தை பார்க்கிற போது அவதயத்தை பாக்கிறாள் ஆறு சக்கரத்துக்கு மேல ஏழாவது சஹ்ரத்துல அம்பாளுடைய கலையை பார்க்கிறாள் தியானம் பண்றாள் அதெல்லாம் எங்களுக்கு எட்டி பிடிக்க முடியாது புளிய கும்பாட்டமா எதோ சொல்லிட்டு போனேன் பொது ஜனங்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு சுலபமா ஏதாவது ஒண்ணும் சொல்லுங்க அடுத்த சுலவம் சொல்றேன் பொதுஜினங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி பவானி ஃபம் தாசே மயி விதலி சகருணி வாஞ்சன் கதயதி பனி ஃபங்க்ய திசசிஜு பதவீ ரொம்பரசணையோட சொன்ன ஸ்லோகம் இது அம்பாளுடைய கருணைக்கு ஒரு எல்லாரும் சொல்லப்படாது ஏன்னா எல்லை இல்லாத கருணை அம்பாளுடைய கருணை அந்த கருணையுடைய பெரிய பராகாஷ்ட எடுத்து காட்டுற மாதிரி இந்த ஸ்லோகமும் பின்னாடி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் ஸ்லோகம் ஞாபகம் ஜெபோ ஜல்பகாங்கிற ஸ்லோகம் பின்னாடி வரக்கூடிய அந்த ஜெப்போ ஜல்பகாங்கிற ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் அம்பாளுடைய கருணைக்கு பராஷ்டாட்டமா அமைஞ்சிருக்கு ஒரு மனுஷன் வேற ஒரு மனுஷன் தாசனாக அடிமையா அழுந்து அது ஒரு பெரிய மானஹானி நமக்கு பெரிய கௌரவ குறைச்சல் பாண்டட் லேபர் ஆட்டமா பாண்டேஜ் யாருமே வாழலாம் அப்படின்னு நினைக்கலாம் பாண்டேஜிலிருந்து வெளியில வரணும்னா எல்லாரும் நினைக்கலாம் மனுஷனுக்கு அடிமையா இருந்தா பெரியமா இருக்கு அடிமைத்தனத்தை பிரார்த்திக்கணும் மனுஷன் வலுக்கட்டாயமா இவன் எனக்கு அடிமை அடிமை அடிமை அடிமையா ஏத்துக்கலாம் ஏத்துக்க மாட்டான் தாசியபாவத்தை லேசர் கொடுத்துடமாட்டான் ரொம்ப பரிசிரம பண்ணுவோம் அதனால தான் தாசியபாவன் வேணும் வேணும்னு பிரார்த்திச்சிருக்காள் நாங்கள்லாம் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ண அம்பதீஷ் ஆசைப்பட்டார் என்ன ஆசைனா பகவானுக்கு தாசனா இருக்கணும்னு ஆசைப்பட்டார் காமம் தா நாமதி குஜேரஸ்வாமி குபேர சம்பத்தெல்லாம் கஞ்சப்பறம் திரும்பி ஊருக்கு வந்தப்புறம் பகவானுடைய அனுகிரத்தை பார்த்து பிரார்த்திக்கிற போது அந்த பகவானுடைய தாசியனுக்கு ஓர் ஜன்மாவளி வரணும் மைத்ரி ஏற்படணும் தசியமே சௌஹசட்ச மைத்ரி தாசியம் புனன்மன்மானுலய நமக்கு ஏற்கனவே ஒன்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள்ல பாதி ஆயிடுச்சு இன்னும் ஆறரை நாள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் சேர்த்து ஆறரை நாள் பாக்கி இருக்கு நாம இருக்கக்கூடியதோ கால் பாகம் கூட ஆகல சௌந்தரையில இன்னும் முக்கால் ராக பாக்கி இருக்கிறதுனால எல்லா ஸ்லோகங்களும் இதே மாதிரி வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பின்னாடி ஒன்னுக்கு மேல கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா போகக்கூடிய ஸ்லோகங்கள் தான் சொல்லலாம் இவ்வளவு அளவுக்கு அதுக்கு வியாக்கியானம் சில ஸ்லோகங்களுக்கு தேவையில்லை சில ஸ்லோகங்களுக்கு தேவைப்படலாம் இருந்தாலும் அதெல்லாம் சொல்லுது ரொம்ப யூனிவர்சல் சப்ஜெக்ட்ஸா இருக்கணும்னா பல கான்டெக்ட்ல பல இடங்களில் நீங்களும் பல விஷயங்கள் கேட்டுப்பீடு அதனால கோடி காட்டுட்டா போறோம் தாசிய பாரத கோடிக்காட்டுனா போற சீங்கன்னா கல்தூரமாட்டமா பேச்சு பெண் அம்பரீஷனையும் குசேல சுவாமி இடத்திலையும் தாசிய பக்தி பத்தி ரொம்ப அழகா எடுத்து பாரத சொல்ற ராமாயணத்துல பார்த்தேன்னா உபாகதா பெறப்பாளவனுக்கு தம்பி அவன் குணத்துக்கு நான் அடிவேன் சரீரத்துக்கு தம்பி குணத்துக்கு அடிவேன் தசியாக மனுஜோ பிராதா குணைகி தாசிய உபாகதகான்னு கிருஷ்ணிந்தா காணத்தை லட்சுமன் சொல்றனோ பிராதசிய பிரசாதம் கத்துமசி பிராதவராக சிஷியனாக சிஷ்யனை இன்னும் ரொம்ப தழைந்து போகக்கூடிய ஒரு பாவம் தாசிய பாவம் தாசனா இருந்து நான் பிரார்த்திக்கிறேன் என் பிரார்த்தனையை நீங்க புறக்கணிக்க கூடாது நீங்க திரும்பி அழிஞ்சிக்கிற கெஞ்சரார் சுவாமி ரத்த சித்திர பரவன் கெஞ்சரார் அஞ்சனேஸ்வாமி வார்த்தைன்னா தாசோகம் கோசல இருந்த ராமசி அக்ளிஷ்டர்மனத்தில் ராமதாசன் என்று சொல்ற எந்த பக்தர்கள் தான் பெருமை என்று மகன்கள் மகாபக்தர்கள் நடிச்சிருக்கா சில பேர் பேர்லயே தாசத்தை சேர்த்திருந்தார் புரந்தரதாசன் ராமதாசன் ராமதாசன்லயே சமர்த்த ராமதாசன் பத்ராசல ராமதாசன் இப்படிதெல்லாம் கனகதாசன் இது மாதிரி தாச தாச பரம்பரையினே ஒண்ணு உண்டு வேற ஒரு இடம் கிடையாது பாசிட்டிவாக்கு ரெஸ்பான்ஸ் தாசே ராமா உனக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கின்னு நெருங்கிய ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த சம்பந்தத்துக்காக யம் பந்துசரணி சிவாங்கில உனக்கெனக்கும் பாந்தவியம் இருக்குன்னு ஸ்லோகத்தை சொன்னார் பரமேஸ்வரனை பார்த்து இங்க சொல்லாம சொல்ற பந்துசரணியை சொல்றா தியாகிடுறா உனக்கெனக்கும் ஒரு நெருங்கின ஒரு சம்பந்தம் இருக்கு அதுக்காவது என்ன தாசனா நீ ஏத்துக்க வேண்டாமா நீ தாசரதி நான் தாசன் அங்க சா வந்து உங்ககிட்ட சாலா இருக்கு அவ்வளவுதான வித்தியாசம் அதனாலதான் அந்த பாட்டிலேயே பாத்தீங்கன்னா தாசரத்தே ராமா இப்படி எல்லாம் ரொம்ப மகன்கள் தான் அனுபவிச்சிருக்க பகவான்ட்ட தாசியபாவம் வேணும்னு ரொம்ப பிரார்த்திக்கிற அது சில கரைக்கூடிய பிரார்த்தனை பண்ணி அடையக்கூடியதாக இருக்குமானது ஒரு பக்தியாகவும் பிரகலாத சுவாமி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோக ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதனம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த தாசியபாவத்தை ரொம்ப முக்கியமாக கிரகிச்சிருந்திருக்க அதனால்தான் குலசேகர சொல்றபோது அருகதை இல்ல தாசனா இருக்கிறது பெரிய விஷயம் நாம நினைக்கிற மாதிரி இல்ல அது ரொம்ப சுலபம் வாயால சொன்னா போறாது தாசனா இருக்கிறது பெரிய விஷயம் மகனுக்குதானே எவ்வளவு கஷ்டம் தெரியிறது எனக்கு யோகதை இல்ல ஆனா அந்த மாதிரி நான் இருக்கிறதால நீ நினைச்சிருந்தா போறோம் நாம் லோகநாத் என் ஜின்மாவுடைய பெரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய என்ன தெரியுமா அடியாருக்கும் அடியாருக்கும் அடியாருக்கும் அடியாராக நீ நினச்சுண்டா போக நாதா நீ இப்படி இருக்க உலகத்துக்கெல்லாம் உனக்கு மேல ஒரு நாதன் இல்ல நீ அந்த உச்சியில இருக்கேனா நான் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கீழே எவ்வளவு கீழே இறங்க அதுக்கு கீழே இறங்க முடியாதுங்கிற நிலையில நான் கீழே இருக்கேன் பரத்தும்டாட்டமா இருக்கு சான் பாது குழி ஆட்டமா இருக்கு ஒரு நதி தன்னுடைய கரைக்குள்ள ஓடி மட்டும் அந்த கரையில மேடு உண்டு பள்ளம் உண்டு கரை பெறும் ஓடிச்சுனா என்ன ஆகும் அப்புறம் மேலும் இல்ல பள்ளமும் இல்லை மேடெல்லாம் தரமட்டத்துக்கு எடுத்து பள்ளமெல்லாம் ரொம்ப எடுத்து அந்த மாதிரி பகவானுடைய பிரபாகமானது ரெண்டுதார காலங்களில் கரை பரண்டு அந்த நதி ஓடித்து கரை பிறண்டு உடனே எண்ண எடுத்து பகவானுடைய பரத்தம் என்ற மேடையும் அந்த பகவானுடைய அனுகூலத்துக்கு பாத்திரமான பக்தர்கள் ராமாவதாரத்தை எடுத்து பார்த்தேன்னா ஒரு வேடுவ தலைவனாக இருக்கக்கூடிய குகம் ஒரு குரங்கு தலைவனான சுக்ரீவன் ஒரு வேணுவ குலத்தில் பிறந்த சபரி கிருஷ்ணாவதாரத்தில் பரம ஏழையா இருக்கக்கூடிய ஒரு குச்சேலர் அதே மாதிரி மூணு இடங்களில் வக்கரமாக இருக்கக்கூடிய குப்ஜா என்ற திருவக்கிரை இறக்கைக்கும் வளக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத இடைய பெண்கள் கோபஸ்திரீகள் புஷ்பங்களுக்கெல்லாம் தொடுத்து மாலையாக தொடுத்துக் கொடுத்த மாலாகாரன் இவர்களெல்லாம் ரொம்ப சாமானியப்பட்டவர்கள் இவர்களுடைய சாமானியமான தன்மை என்ற பழத்தையும் பகவானுடைய மேன்மை என்ற மேடையும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாத்தையும் ஒரே மட்டமாக பண்ணிட்டு கரேபிரண்டு ஓடாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பிரகம் கரைய ரெண்டு ஓடித்துனா நேத கபிளபதி காசேலு மிக அமீஷாரிபே பிரசபம் அணுகம்பே சமயசீ பிரசபம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அதனால பகவான் ரொம்ப உயர்ந்த நிலையில உச்சாணிக்கும் உச்சானியா இருக்கான் நான் ரொம்ப கீழே தாசனுக்கும் தாசனா இருக்கேன் என்று நைஸ்யபாவம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்தால்தான் எந்த ஒரு தாசம் சேர்த்துக்கிறது ஒரு வழக்கம் இருக்கு இப்ப ஸ்ரீனிவாசன் வைஷ்ணவ சம்பிரத்தையும் வைக்கக்கூடிய பேர் தான் ஸ்ரீனிவாசன் ரங்கநாதன் பேரு நரசிம்ம்கிற பேரு இதெல்லாம் எல்லா சம்பிரதாயங்களிலையும் பொதுவா இருக்கு ஆனா நாம சாதாரண கல்யாண பத்திரிக்கை போட்டா ஒருத்தருக்கு ரங்கநாதன் பேர் இருந்துருச்சுங்க இப்படிக்கு தங்கள் விதேகம் ரங்கநாதன் போடுவா வைஷ்ணவ சம்பிரம் பார்த்தா இப்படி தங்கள் விரோதம் ரங்கநாத தாசன் சீனிவாச தாசன் நரசிம்ம தாசன் அப்படின்னு போடுவா ஏன் இப்படி இருக்கணும் ரெண்டு பேருக்கும் சீனிவாசன் தான் பேரு அவர் ஏன் தாசன் ஏன் சேர்த்துக்கிறார் அப்படின்னா இட் ரிஃப்ளக்ட் நித்திய கிங்கரோ பவானி ராமானுஜாச்சாரிய நான் நித்திய கைங்கரம் நித்யசூரிகளில் ஒருவனா இருந்து எப்ப இருக்க போறேனோ அந்த பாக்கிய எப்ப கிடைக்குமோ கேக்கிறார் இதுதான் அவளுக்கு சம்பம் போனம் அதுதான் பரமலட்சியமா இருக்கப்படும் மோட்சம் அதனால பகவானுக்கு ரெங்கநாதன் ரங்கநாதன் வைக்கிறார் ஒருத்தருக்கு அகோபுரத்தில் ஈடு ஈடுபாடு நரசிம்மதாசன் வைக்கிறார் ஒருத்தருக்கு திருமலையில ஈடுபாடு அவருக்கு அதே பெருமாள் ஈடுபாடு இருக்கலாம் சம்பிரதாயத்துல அவர் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிற போது ஒரு பேரை பே வச்சு மாரதட்டிக்கிறதுக்காக இல்ல அந்த மாரதற்றையே உள்ள அந்த பகவான பார்த்து நீ வேறு இல்ல அந்த பகவான் வேறு இல்லைன்னு அனுபூதியுங்கிறதுக்காக இந்த ஜென்மா வந்திருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக ஆனா அந்த படிக்கட்டுல வைஷ்ணவ சம்பிரதாயமா இருக்கக்கூடிய படிக்கட்டில் ஏறி இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயமான அத்வைத படிக்கட்டுக்கு வந்தாகணும் அத்வைத லட்சியத்துக்கு வைஷ்ணவ படிக்கட்டில் ஏறி தான் லட்சியத்துக்கு வந்தாகணும் என்ன ஒரே அவியராட்டமாக எங்கே குழப்பி விட்டுவிட்டேன் வைஷ்ணவ படிக்கட்டில் ஏறி அத் படிக்கட்டு வந்தாகணும் வந்துதான் அப்புறம் என்ன பண்ணும் மதுசூ சரஸ்வதிக்கு ஒரு பெரிய மகான் இருந்தார் வேதாந்த படிக்கிறதுக்கு ஒருத்தர் அத்யத்திருக்காருன்னா சித்தி பிரம்மானந்தியம் படிச்சிருக்கான்னு சொல்றது அத்ய சித்தியும் அதுக்கு பிரம்மானந்தர் பண்ண வியாக்கியான சித்தி பிரம்மானந்தியம்னு சேர்த்து சேர்த்து ரெஃபர் பண்றது வழக்கம் அவ்வளவு பரமாத்வீதியாக இருந்த மகான் அவர் தன்னுடைய சொந்த உபாசனையில பரம கிருஷ்ணபக்தான் கிருஷ்ணாத்ராச்சாரிய கிருஷ்ணகருணாமதையும் வருதுவதி வாக்களையும் வருது கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ஜானேன்னு சொன்னார் அவ்வளவு கிருஷ்ணபக்தர் அவர் என்ன பண்ணிவிட்டார் கிருஷ்ண பார்த்து ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொன்னார் திருடி திருடியே உனக்கு பழக்கம் வெண்ணையையும் மோரையும் தயிரையும் பாலையும் இப்படி எல்லாம் பக்ஷ்யங்கள் பூஜ்ஜியங்கள் எல்லாம் திருநந்து போறாதுன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கான்னு திருடே இருக்கான் அவளுக்கு பழக்கம் இருக்கோ மைக்கு கொண்டு திருடினால்தான் வேலை செஞ்ச மாதிரி இருக்கு நல்ல பக்தர்களுக்கு ஏதோ ரெண்டு நாள் போது ஒ பண்ண முடியாத ஒரு பழமொழி கூட செல்வா தன் குழந்தைக்கு மாங்கல்யம்னா கூட தட்டா செல்வா அது பழமொழிக்கா சொன்னேன் யாராவது இருந்தாக்க மன்னிச்சிருந்தோ இது அந்த பழமொழிக்காக சொல்லிட்டு அந்த மாதிரி இவன் திருடம் கிருஷ்ணன் ரொம்ப திருடன் அதனால திருடி திருடி பழக்கம் மதுசூன சரஸ்வதி அவற்ற திருநன் பார்த்தானா சுவாமி இவர்ட்ட என்ன திருடறதுக்கு இருக்கு இவர் வாஸ்தவமான சந்நியாசி ஒண்ணுமே கிடையாது இவர்ட்ட. இடுப்புல இருக்க கௌபீனும் காவி வஸ்திரத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எதை போய் திருடுவா காவி வஸ்திரம் அவருக்கு பிரயோஜனம் இல்ல திருடுறதுக்கு. வெண்ணெய் மோர் தயிர்なんか எடுத்து சாப்பிடுறான் காவி வஸ்திரத்தை வச்சு நான் சந்நியாசம் வாங்க எப்படி வாங்க முடியும்? மகாலక్ష్மி தான் மார்கழி இருக்கால அதனால ஆளுக்கு வரவா அந்த காவி என்னதான் திருடுதுன்னு பார்த்தாலும் இவர் என்ன பண்ணாரு பகவான் கிருஷ்ணர்ட்ட போற பொழுது நான் தாசோகம் தாசோகம் தாசோகம்னு சொல்லிடே போனான் பகவான் கிட்ட உங்கட்டே திருடுறேன்னு சுவாமி என்ன பண்ணுட்டான் அந்த திருட்டு பய நான் சொன்னே அrteeriye or aksharata daang aksharata thiruttuanga dakaraha abhigastena gopi vastraapaharina apdina gopi vastrangala kooda vittu vekkama thiruna vandane ini chira garana leela panna vandane engetta daang aksharata thiruttuanga daavadinta ennachi soham daasoham nu siriittu pone bhagavanite na dvaita bhavane iru poi bhakti pandrene pone en dvaita bhavane ye poki soham bhavaneye na adyira siddhiyai kondu poi nikkumbadiga singiuttiye apdina bhagavan panna anugrahata apdi அது கிருஷ்ணன் மாத்திரமில்லை அந்த அம்பாரும் இப்படி சோகம் பாவனையா இருக்கக்கூடிய அனுபூதியை எப்படி கொடுக்கிறார்கோகம் இது பவானித்வம் ஒரு பக்தி அம்பாளை பார்த்து பிரார்த்திக்கணும்னு நினைச்சான் ஸ்தோத் பண்ணும் நினைச்சான் வாஞ்சன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணும் நினைச்சா ஹே பவானி தாசனா இருக்கக்கூடிய என்னிடத்துல பரமகருணையோட இருக்கக்கூடிய ஒரு கடாட்சத்தன் செலுத்தலும் திருஷ்டி இப்படி அம்பாளை பார்த்து நினைச்சுண்டு பவானி ட்வம் திருஷ்டி சகருணாம் அது சோழன் நினைச்சுண்டு இடிஸ்தோதும் மாஞ்சன் சொல்லல சுழன்னு ஆசைப்பட்டு இடிஸ்தோதும் வாஞ்சன் பவானி ரம் அப்படின்னு தான் மேல வார்த்தை வரல கதகிதி பவானித்வம் இது யா மேல வார்த்த வரல ஏன் வார்த்தை வரல ரெண்டு காரணங்களால வாய் அடைச்சு போலாம் போயிடலாம் போய் பெரிய கஷ்டம் வந்து வாய் இழுத்து போனாலும் வாய் பேசாம போயிடும் அம்பா ஸ்தோத்திரம் நினைச்சவனுக்கு வருதுன்னு சொன்னா அது உச்சிதம் இல்லை பவானி என்று சொன்ன மாத்திரத்திலேயே அம்பாளுடைய அந்த பெருமை அப்படியே மனசுல உள்ள போய் ஆனந்தம் மிகுந்து போடுத்து ஆனந்தம் மிகுந்து போனாலும் வாயில ரொம்ப ஆனந்த மிகுந்து போனா வார்த்தை வர மாட்டேங்கிறது யூ ஆர் சோக் வித் எமோஷன் மே பி எப்பி எமோ இட் மே a sad எமோஷன் எருவனா இருக்கலாம் மொத்தத்துல எமோஷன் மிகுந்து போயினா போனா வாயில வார்த்தை வரது இல்லை ஆனந்தம் மிகுந்து போனதுனால தான் ஆஞ்சநேய சுவாமி போய் ஜெயராமநாத சுவாமி பிரகாசிக்கிறாங்கிற செய்தியை ஜெகன் மாதா சீத இடத்தை தெரிவிச்சா ரெண்டு நிமிஷம் பேசவே இல்லையா சீத அம்மா என்ன யோஜனை பண்றீன் ஏன் பேசாம இருக்கேள் கிமு சிந்தையம் ஏன் இப்படி யோஜனை பண்ணி என்னவோ யோஜனை பண்றதான்னு கேளு என்ன காரணம் கேட்டாலாம் அப்பா ஆனந்தம் மிகுந்து பெடுத்து அதனாலதான் ஒரு ரெண்டு கஷணம் வாயில வாட்ட வரல ஒரு க்ணம் பேசாம இருந்தேன் பிரகர்ஷவசமாந்தரம் சவுந்திரா சிகரணி வருத்தமா தானே இருக்கு அனுஷ்டம் மகாராஷ்டிர சம்பிரதாயத்திலையும் ஒரு பெரிய மகான் ராமன் ரொம்ப பக்தி கொண்டவர் அவர் நாளா ராமன் தரிசனம் பண்ண சுவாமி ராமனாக எழுந்திரல் இருக்கக்கூடிய இடம் வேறொருடமா இருக்கு இவர் எங்க அந்த ராமன் கிட்ட போகவே முடியல ரொம்ப ஏழை வண்டி கூறி கூட வழி இல்ல போய் பார்க்காத ரொம்ப சேர்ந்துட்டார் சன்னதிய வந்தா இப்பதான் தரிசனம் பண்ண முடியுமோ இப்பவும் தரிசனம் பண்ண முடியல இப்பவும் இப்ப தொண்டையை ஆனந்த கண்ணீர் கண்ணை மறைக்கிறது பார்க்க முடியல ஆனந்தம் மிதிந்து எடுத்து உன்னை பார்க்கவும் முடியல அதனால இப்படி இருக்கேன்னு வர்ணிக்கவும் முடியல எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்குற தாச தூ மஜ வாட்ட பால தானே கழு தாட்ட போல தானே கழு தாட்டோ யாழுவா ஹே கிருபாழுவே தயாளு சக்கிய சுவாமி ரக ஒரு சன்னத்துல சொன்ன நான் உங்கள்ட்ட சொல்லி தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன இருக்கு நீதான் அந்தரியாமி எல்லாம் தெரிந்தவன் உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது அற்புதம் அனந்தசயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் நடப்பதும் மின் கிடப்பதும் என் நெஞ்சுடேன் திருமஷாழ்வார் சொன்ன மாதிரி சகல ஜானி அந்த மாஜி அந்த மக து மதி காய வினோதி மக து மதி காய வினோதி கிருபாணுமாளு சகிய சுவீ ரகவ தொண்ட அடைச்சு போயிடும் ஆனந்தம் மிகுந்து போயிடுச்சுன்னா வார்த்தை வரல அம்பால பவானி தொம்முனு கூப்ட கூப்பிட்ட மாத்திரத்துல அவளுக்கு தொண்டை அடைச்சு போயிடுச்சு மேல வார்த்தை வரல அப்படி ஒரு பக்தருக்கு ஒரு இல்லை ஏன் வரல அப்படிங்கிறது ஆச்சரிய சொல்லல நாம அனுமானம் இமாஜினேஷன் தலைவத்தம் தஸ்மை அப்பதே அந்த தைவத்தி ததா ஏவ அந்த சமயத்திலேயே தஸ்மை திசை வாரிதான் சாயுஜ்யம் தான் என்னன்னு கேள்வி சொன்னேன் அம்பாள அம்பாழ மாதிரியே ஆறு சாரூபியம் அம்பாளே ஆறு சாகித்யம் ரொம்ப சுலபமா அவள் அவளாகவே ஆறது சாஹித்யம் தானாகவே ஆகக்கூடிய சாகித்யத்தை கூட்டு விட்டாள் உடனே என்ன ஆகுது அம்பாள்னு நினைச்சிட்டு இந்த ரத்தனை முகுந்தன் சாக்ஷா நாராயணன் பிரம்மா இந்திரன் இவர்களெல்லாம் அவ நமஸ்காரம் பண்றான் அம்பாளை வந்து நமஸ்காரம் பண்றபோது கோட்டீரம் இப்படி எல்லாம் பல பேர்கள் அதுக்கு பின்னாடி வரப்போகுது கிரீடத்தை பத்தி ஒரு மூணு வார்த்தை சொல்ல போற ஒரே ஸ்லோகத்துல கிரீட்டே கோட்டீரே கலசி ஜெகி ஜம்பாரி முகூட்டம் இதெல்லாம் போற அதனால இந்த கிரீடங்கள் பிரம்மா இந்த விஷ்ணு இவா நமஸ்காரம் பண்ற போது அவ தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தில் ஒரே நவரத்னா வச்சு அழைச்சிருக்கு அந்த கிரீடம் அம்பாளுடைய பாதத்தில் படகு நவரத்னங்களுடைய காந்திங் பாலிஷ்டு பிரஷர் ஸ்டோன்ஸ் அது என்ன ஆகுது அப்படியே அந்த டார்சிலிங் பில்லியன்ஸ் ஆனது கல்பூரை ஏற்றி காட்டுற மாதிரி ஒரே அம்பாளுடைய சரணத்தை நீராஜனம் மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி பிரம்மா இவர்களெல்லாம் தங்களுடைய சேத்தில இருக்கக்கூடிய கூட நவரத் காந்தியால எந்த அம்பாளுக்கு நீராஜனம் பண்ணுவாரோ ககூரா மாதிரி நமஸ்காரம் பண்ணுவாரோ அந்த பதவியை கொடுத்து இந்த பக்தனுக்கு முகுந்த பிரம்மே என்றுட மகுட நீராஜித பதாம் அப்படிங்கிற மூணு விதமான நீராஜனங்கள் இருக்கு சௌந்தர வரியில பெரியதான் ரொம்ப அனலைஸ் பண்ணி அழகா இது வந்து சிராஜனம் கடைசி வருது சிஷ்டிதோ முதல்ல வரணும் கடைசீல வருது அப்புறம் சமாரம் கடைசீல வரணும் சமாரமானது நெடுவில வரது சம்ஹார நீராஜனம் பின்னாடி ஒரு கிமாச்சரியம் திருணய மஹாசம்வா விரச்சரீராஜன விதி மகாசம்பத்த அப்படின்னா பிரழைய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னி பிரழைய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னி அத்வைத ஞானத்தை அடைஞ்ச ஒரு பக்தனுக்கு கற்பூரம் காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றபோது அது பழைய காலத்துல பத்தி பேசினதுனாலே அது சங்கார நீராஜனம் அப்புறம் சிஷ்டி நீராஜன்தான் பிரதீப ஜாலா திவசகர நீராஜனி சமர்ப்பணம் அந்த நாராயணிந்தான் இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் ரொம்ப கருணையோடு உலகம் உண்டு போன வருஷம் எனக்கு ரஷணத்துக்கு எடுத்து கருணையோட இருக்கிறதுனால தான் அவளுடைய பர்வத்துல இந்த ஊங்க ரக்ஷமானது முதல்ல வருது அவளுக்கு அவள் உத்தரவால ரக்ஷணம் என்ற காரியத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய முகுந்தம் அவனை முதல்ல செஞ்சு முகுந்தம் பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம் ஏன் இங்க பரமேஸ்வரனை சொல்லல அப்படின்னாக்க அம்பாள மா மாறக்கூடிய ஒரு சாஞ்சத்தை கொடுக்குறாள் அம்ப அம்பாளா மாறிட்டா அந்த பரமேஸ்வரன் எங்க இருக்கார் அம்பாளுக்கு வலது பக்கத்துல இருக்க அதனால அம்பாளா பார்க்கக்கூடிய சமயத்தில் அவளை மகாராணியா பார்த்து அந்த மகாராணிக்கு கீழே அஞ்சு காரியங்களை பண்ணக்கூடிய ஒவ்வொரு தாண்டி அடுத்ததுல அவள் அவளுடையவே பரமேஸ்வரன் இருக்கிறதுனால தனியா பரமேஸ்வரர் பிரிச்சு சொல்லாமல் இப்படி தன் சாகித்யத்தையே பவானி தொன்னு ரெண்டு வார்த்தையை ஒரு முறை சொன்ன பக்தனுக்கு நாராயணன் எல்லாருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி அதாவது ஒரே அடியா நீராஜனம் பண்ணி வைக்கக்கூடிய உயர்ந்த பதவியை கொடுத்து ஏன் இப்படி கொடுக்கிறா அப்படின்னா ரொம்ப என்ன நினைச்சான் பவானி கூப்பிடுற போது பவானி அதுக்கு சம்போதி ஹே பவானி அப்படின்னு சொல்றது பவானி சம்போதன பிரதமா பவானி ஹே பவானி ஹஸ்வமாசவணம் குடிராசவணம் பிரதமா விபக்தி சொல்றபோது அது வந்து நீட்டி பவானின்னு நீட்டி சவணம் கூப்படுத்து சம்போதனே பவானி அப்படின்னு சொல்லணும் அத பவானி துவம் தாசைங்கிற போது சம்போதன பிரசமமாக திருஷ்டி சகருணா வித அப்படின்னு அம்பாளை கூப்பிட்டான் பவானி சரவசிய பத்னி சர்வாணி ருத்ரசிய பத்னி ருத்ராணி இப்படி அது பரமேஸ்வருக்கு பத்னியா இருக்கிறதுனால இந்த பேர்கள்லாம் வருது பவானி அம்பாளுக்கு பேரு அந்த பவானியை கூப்பிட்டான் அவன் வந்து நவுனா சொல்லி அம்பாளை கூப்பிட்டான் அவன் பண்ணி அர்த்தம் தாத்து அதுல கிராமஸ் பலவிதமான ஒரு பிரயோகம் இப்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இப்ப சமீபத்தில் பார்த்தா டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எங்களுக்கு கிடைக்காத அட்வான்டேஜ் அடுத்த ஜெனரேஷன் கிடைச்சிருக்கு நாங்க அப்புறமா அந்த லோட் பிரயோகங்கள் தான் அப்புறம் நாம தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பரேட்டிவ் மூட் அப்படின்னு சொல்லிடுவா இம்பரேட்டிவ் மூட் பொட்டன்சியல் மூட் சொல்லிடுவா இம்பரேட்டிவ் மூட் சொல்றதுன்னு சொல்லுறது சஸ்கிருத்தில அது பல விதமான இந்த யோகம் பண்ணுவா அதுல ஒரு சந்தர்ப்பம் பிரார்த்தனா யாம் லோட் ஒரு விதி இந்த உண்டு பிரார்த்தனைக்கு பவானி பவா பவாம அதுவே பவானி பவாஹா பவா மகா வரும் அது வரும்போது பவானி பவா பவாமி உத்தம் புஷ ஏகவசனம் அதுபொழுது லோன் பிரயோகத்தை உத்தம புருஷ ஏகவசனமா சொல்லிருக்கான் பவானி இருக்கிறது அர்த்தம் டூ பவானி பிரார்த்தனைனா நீயாக நான் ஆகவேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருக்கான் அப்படின்னு சவுஜத்தையே கொடுத்து நான் ஆக வேண்டும் பிரார்த்திக்கிறான் நினைச்சென்று சவுஜத்துடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு பகவானுடைய அனுகிரம் எப்படி இருக்குங்கிறது கான்ட்ராஸ்ட் தோணித்து அப்பர் கட்டு வந்து அப்ப தமசோத்திற்கு மேக்கிய ஞாபகம் வந்து அதுக்கு தமசோ மா ஜ மாம்மா அப்படின்னு என்னசில இருந்து இருட்டுலேந்து பிரகாசத்துக்கு அழைச்சி போக அழைச்சிட்டு இருக்கிறவன் போக இருக்கு தமசோ மா ஜ இருக்குமையா ஜோதிசுக்கு அழைச்சிட்டு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு முடியா செய்ய நினைச்சுவா ஒரு பிரார்த்தனை எடுத்து மனுஷன் சாதகமாக இவனே சாதகனோ சாதகனுக்கு சாதகமாக நினைச்சி பவானி தைர திருஷ்டின் கதயதி பவானித் தஸ் இப்படி பரமானுகிரம் என்னக்கூடிய ஒரு அழக இந்த ஸ்லோகத்தை சொன்ன அடுத்த ஸ்லோகம் நிந்தாஸ்துதி நிந்தாஸ்துதினா வெளியில பார்க்கிற போது ஏதோ ஒரு குல சொல்ற மாதிரி குத்த சாஸ்திர மாதிரி இருக்கும் அது வாஸ்தவத்துவ ஸ்துதியாக அமையும் அபரிதப்தேன உன்னுடைய பர்த்தாவுடைய சரீரத்தில் ஒரு பாரியை நீ திருடுட்ட இது பெரியவா ரொம்ப அழகா சொல்ற துவய வாமம் வபு அபரிதிருப்தேன மனசீராந்தம் சம்போகோ அபரமி சங்கே கிருதமபூதி அம்பாவ தர்சனம் பண்ணதுக்காக போனார் போனா அங்க போனா பரமேஸ்வரன் பேரும் சேர்ந்து இருப்பாங்க நினைச்சதுதான் இப்படியே சொல்றா பரமேஸ்வரனை உடனே இவருக்கு என்ன தோண்டித்து பரமேஸ்வரன் காணமே எங்க போயிட்டார் காணாம எங்க போயிட்டார் யாராவது போயிட்டாலா பரமேஸ்வரனையும் தெரிஞ்சு போயிட்டாளா பரமேஸ்வரனை தெரிஞ்சு போனா ஒரு பொருள்தான் தெரிவிக்காங்கிறதுக்கு சாதாரணமா திருட்டு பொருள் திருடப்பட்ட பொருள் இருந்துக்கெங்க அப்படின்னு சட்டத்துல சொல்லுவான் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய லட்சணங்கள் தான் அம்பாளு இருக்கு ரூபம் சகல மருநாபம் முக்கண்ணன் அம்பாள் மூணாவது கண்ணு தெரிகிறது முக்கண்ணாக இருக்காள் திணையனம் சரி அம்பாள் ஒரு பக்கத்துல ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய லட்சணத்தோட குஜாபியமானம் ரம் இருக்காள்னா பரமேஸ்வருடைய லட்சணமா இருக்கக்கூடிய குட்டில சசி சூடால ஜட்டா கலாபமும் சந்திர கலையும் அம்பாள் இருக்கு அப்ப அம்பாளுக்கு இயற்கையாகவே சந்திரகலா தெரிவிக்கக்கூடிய லட்சணம் உண்டு சாரு சந்திரகலாதரா அவளுக்கு மூணாவது கண் உண்டு தேஜோபதி இதெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு பகவத் பாதைக்கு தெரியாமல் இல்லை ஆனால் இதை பார்த்த உடனே திடீர்னு பரமேஸ்வரனை பார்க்கணும்னு நினைச்சு போய் அங்க அம்பாளுயே பரமேஸ்வரனுடைய லட்சணமும் இருக்குன்னு பார்த்த உடனே என்ன தொழில் எடுத்து பரமேஸ்வரன் டேர்ந்து ஏற்கனவே ஒரு பாதி சரீரத்தை இதை அந்த குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் என்ன ஆச்சாரியா இருக்கு நானா சொன்னா தப்புதான் சொல்லிருக்கே சொல்றேன் தைரியமா சொல்லுவான் அவன் அவனுக்கு என்ன பேரு பேரே பரும பேரு நாமாக்கள் பரமேஸ்வரன் விட்டுவிட்டு இந்த ஒரு நாமந்த பெருமா இந்த ஹரன்நாமம் நன்னா பலவட்டம் அப்படின்னா இந்த திருட்டுப்பட்டம் உலகம் முழுக்க பிராபகண்டா பேரும் ஹரன் நாமம் ஏன் அவனுக்கு ஹரண்டு பிரணதார்த்திக நமஸ்காரம் பண்ண கொடுவாளுடைய ஆர்த்தி எல்லாத்தையும் ஹரன் ஹரி ஹரிஹரன் இந்த ஹரிஹரன் நாராயணுக்கு வந்ததும் ஆர்டிக திருடத்தினால எல்லாவிதமான ஆர்த்திகம் திருடினால அப்படி சுவயம்புவேன மனு இந்த பேரை சூட்டினாராம் பகவானுக்கு நான் சொன்னாராம் குடித்த பேருங்குவேன மனுரித்ய ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது சம்பந்தம் பண்ண இடமும் திருட்டு இருக்கு நாராயணன் இந்த நாராயணனுடைய சகோதரி தான் இருக்க சகோதரனே திருடம் திருடி திருடனோட இவன் திருடனா பாப்பத்தில் நமஸ்காரம் இருக்கான் அவனே திருடன் அந்த திருடன் அவன் கைவரிசி அவன்பேயே காட்டக்கூடிய திருடனுக்கும் திருடியாக ஒரு பத்னி வந்து சேர்ந்தாசன் வளர்க்கப்பட போறவர்கள் அவசரப்பட்டு வேற யாருக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துடாத அவனே திருடன் ஹரன் அவனுடைய ஒரு பாதியை இவன் திருடம் போற அவனுக்கு பயந்து போயிட்டார் இமான் இப்படி சொல்றாரே திருட போறாள் பரமேஸ்வரனே திருடல் அப்படி பாதி இடது பாகத்தை முழுக்க பரமேஸ்வருடைய முழுக்க அம்பாள் திருவிழி இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு திருடருக்கும் திருடிக்கும் பிறந்த குழந்தை எப்படி இருப்போம் அவனோ அவன் சோரே அப்படின்னா சுப்பிரமணிய முருக பெருவான மகாபாபங்களை எல்லாம் திருடக்கூடியவனாக செம்மான் மகளை திருடும் திருடங்கு பெம்மான் முருகன் பிரதமகன் சும்மா எது செல்லரேன்றலுமே அம்மா பொருளுன்றும் அறிந்தினனே அம்மா பொருளுன்றும் அறிந்தினனே அம்மா பொருளுங்கள் அறிந்தினனே பெம்மான் முருகன் செம்மான் மகளை திருடும் திருடன் விட்டான் அப்பா திருடன் அம்மா திருடன் புள்ள ஒரே திருட்டுக் கொடுத்துமா இருக்கேன் இந்த திருட்டு கொட்டம் போறாதுன்னு முதல் திருநது சேலத்தில் பாத்தி திருநாள் ஃபர்ஸ்ட் அசென்ஸ்க்கு எப்பவுமே கொஞ்சம் கன்சிடரேஷன் உண்டு கோர்ட்ல கூட ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்னா போனா போروضே அவனுக்கு ரொம்ப கடுமையா தண்டனை கொடுக்கவானா தி செல்வோ கேன் பீ ரீஹابیளிடேட்டட் அண்ட் மேட் யூஸ்புல் மெம்பர் ஆஃப் சொசைட்டீனஸ் அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் மினிமம் தண்டனை கொடுத்து அவன திருத்திறதுக்கு கரெக்டிவ் ஜுரிஸ்புடென்ஸ் அப்படினு ஒரு கான்செப்ட் கரெக்டிவ் ஜுரிஸ்புடென்ஸ்னா ஒன்னு வந்து பனிஷமென்ட் ஜுரிஸ்புடென்ஸ்னு ஒண்ணு ஒன்னு கரெக்டிவ் ஜுரிஸ்புடென்ஸ்னு ஒண்ணு ரொம்ப இவன திருத்த முடியலன்னா இந்த பையன் நல்லா செம்மையா வெண்டிச்சு தி செல்வோ மஸ்ட் பீ மேல எக்ஸாம்பிள் ஃபார் अदर பீப்பிள் who wish to follow In the God, He must be as an example as a example a வராமையானண்ட்ஸ் சின்னஸ் ஏதோ பண்ணிட்டான் அவன் தப்பு பண்ணக்கூடியதில்ல சந்தர் சூழ்நிலை பேட் கம்பெனி எனர்ஜிஸ் பண்ணி அவனை வழியை சரியான வழியில் கொண்டு வருது கரெக்டி ஜூலி ஸ்பூரன்ஸ் முதல்ல எப்போதுமே அவ்வளவு கடுமையான ஒரு யூ எடுக்க மாட்டான் செகண்ட் டைம் எப்போதுமே கொஞ்சம் என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட் டைம் விட மறுபடியும் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்காதான் சட்ட நீதிமன்றங்கள்லாம் அப்படிதான் வழக்கம் அம்பா முதல்ல திருட்டு காரியமா இருக்கு அப்ப நீ இரண்டாவது முறைய நீ திருவிட்டேன் சொல்ல முடியல Uh, paper and put it is alleged apdringa it is alleged na ke who alleges who makes allegation and bechagalad it is alleged yaro some x it can be conveniently it can take shelter the identity of the person making allegation can conveniently take shelter under a pronoun it ஏற்கனவே ஒரு பாதியை திருமேஸ்வரனுடைய ஒரு பாதியை திருடுனேன் அது திருடினது போரும் திருப்தி வரல பொருள் துவயா ஹித்வா வாமம் வபு இடது பாகத்தை திரு அபரி திருத்தேன மனசா திருப்தி அடையாத மனசோட அபரம் அப்பூத் ரெண்டாவது அந்தியையும் திருவிட்டேன்னு சந்தேகப்படுவேன் புக்கல ஐஸ்பெக்ட் அபூத்மெண்ட் பாஸ் பண்ணல ஒன்லி அப்படின்னா பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய மூணாவது சந்திரகல உங்க இருக்கு அவன் இருக்கக்கூடிய ஜடாமு இருக்கு சகல மருநாபம் வே இருக்கா அம்பாலதான் பரமேஸ்வர லட்சணம் வந்து இருக்கு பின்னாடி தெரியுது அருணாபம் ஒரே இளம் சிவப்பா இருக்கு ஸ்படிக சங்காசமா இருப்பார் ரூபம் சகல அருணாபம் திணயனும் இதை அம்பால குறிக்கக்கூடா சகல அருணாபம் அடுத்த வரமேஸ்வருக்கு லட்சம் போடப்படாது இருக்கணும் ஒரே ஒரு அம்பாள் தான் ஆக்கிரமணம் பண்றது காலத்துக்கு குஜாபியாம ஆச்சாரியா ஒரு கவி வேற ஒரு கவி ரொம்ப ஆச்சரியமா சொன்ன பரமேஸ்வரா சரீரமே கிடையாது அது என்ன அப்படின்னா எருள் பாகத்தை பார்வதி திருட்டான் அப்புறம் வலது பாக இருக்கூட நாராயணம் நாராயணன் இன்னொரு விஷயம் சொன்னா சொல்லி அவர் பெரிய அம்பாள் பக்தர் அதனால சிவபக்தி இருந்தா அதனால சந்தேகம் இல்ல சிவலீராமும் எழுதியிருக்க திருவள்ளியாளர் புராணத்தை வாஸ்தவத்தை நெத்திக்கண்ணாலதான் எரிச்சா நெத்திக்கணுங்கிறது நடுவில் இருக்கு எழுதுபாகம் உனக்கு உரிமையானது அதனால பாதி நெத்திக்கண் எழுது கண் அந்த நெத்திக்கண்ணிலேயே எழுதுபாகமானது உனக்கு சேர்ந்தது உனக்கு தானே கிரெடிட் கொடுக்கணும் காமத்தை ஜெயிச்சதுக்கு உனக்கு தானே கிரெடிட் கொடுத்துக்கணும் பிப்டி பெர்சென்ட் வேலை செஞ்சிருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரெடிட் வாங்கிட்டு போலாம் பரமேஸ்வரன் போனா போறதுயா போனா போது காமஜெயம் காமஜெயம் காலனை காலால் உதைத்த கால்களுக்கு எழுது காலம் தான் உதைச்சான் அந்த இடது காலம் யாரும் சேர்ந்து கேட்டாரு முழுக்க ஒு சேர்ந்து எக்ஸ்க்ளூசிவா நீ செஞ்சிருக்க ஆனா கிழத்து முழுக்க எக்ஸ்க்ளூசிவா பரமேஸ்வருக்கு வருது என்ன நியாயம்னு கேட்ட சாதாரணே ஸ்மரஜையே நிதி ராட்சி சாத்தியிவோ பஜத்து நாம யசிரிமாத்திர கவிதே ஜனனித்வீயே கா பிரசக்திஜ புராரித்துக்கும் ஆச்சாரியும் பொதுவா இருக்கக்கூடிய கருத்து என்ன பரமேஸ்வரனை அனுபவிக்கணும்னு நினைச்சென்று பார்வதி போனா பிரம்மத்தை அனுபவி அனுபவத்தால் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஜீவன் போச்சு அப்ப பாதி சரீரத்தை முதல்ல திருந்த மாதிரி இருந்தாலும் கூட முழு சரீரத்தையும் அப்ராப்ரேட் பண்ணி விட்ட அவ சிவானுபவம் பகவத் அனுபூதிங்கிறது பாதியாக அனுபவிக்க முடியாது சிவானுபவத்தை பூர்ணமான வஸ்து அந்த பூர்ண வஸ்துடைய அனுபூதியை பூர்ணமா தான் ரீச் ஆகணும் ஈஸ்வர அனுபூதி என்பது it is indivisible bhagavad anubhuti poi 50% anubhuchirken abadina solamudiyad elele edho -ele -ele -e rendu idli potta ka or idli ya putu potathoda padi saprugenu solla andha mari bhagavad anubhuti indru na permathu anubhuchirken anga bramhanandam abadina edhaadu onnu undu bramhanandam na undadavara idu ardha bramhanandam appo ardha ardha bramhanandam idu binnama bina ma poittale adu bramhanandam illa ennaar you cannot have bramhanandam in fractions it is not an examinationar you can clear past by past over papera indra masale vedhi vishayalu ஒரு எக்ஸாமினேஷன் அனுபவத்தில் விஷயம் கூட தோணுது அப்படி அம்பாள் முதல்ல பத்னியா பத்னியா பத்னியா ஆனப்பறம் இடது பாகம் அவளுக்கு உரியதா போன இன்னொரு பாகத்தை போகாமிச்சாக்க சரியா இருந்திருக்கோம் தெரியாது அதனால இது பத்னியா பரமேஸ்வரையூறு பாகத்தையும் சேர்த்து தன்னுடைய பண்ணிட்டு இருக்காள் சந்தோகோ அபலமபி சங்கே கிருதம் அபூத்ரூபம் சகல மருணாபம் திருநயனம் ஆனந்திரம் கூட்டில சசிச்சூடால அடுத்த ஸ்லோகத்தில் பஞ்சகத்தியங்களை பத்தி ஜூரி ருதிரா கபயத்தை திருஸ்க்கே துவப்பீஷா பூர்வசி அனுகிவ் ஃபாம்பரித்தோல பகவான் ஒருத்தர் ஒரு வஸ்துவை சொன்னாக்க அந்த பகவத் வஸ்துவா இருந்து மூணு காரியங்கள் பண்ணுவாங்க நமக்கு பிரசித்தமா தெரியும் சிருஷ்டி ஸ்தி சமுதாரம் படைக்கிறது காப்பது அழிப்பது இதுதான் உலகம் யாவையும் தாமுலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களும் விளையாட்டுடைய தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே முதல் பாட்டில் சொன்னார் ஆனா இதுக்கு மேல இந்த சிருஷ்டி சமுதாரங்களுக்கு மேல ரெண்டு காரியங்கள் திருவுதானம் நாலாவது காரியத்தையும் அஞ்சாவது காரியம் அனுகிரகம் என்ற காரியத்தையும் அம்பாள் செய்கிறார் அத பெரிய மகாராணி உலகத்துக்கெல்லாம் மகாராணியா இருக்க குருவல் எல்லா காரியத்தையும் தானே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க முடியுமோ பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டாக்க because functions of the office will make you depend on so many other people to execute your policies appadiyum irukku midiyum prime minister poi nane ukkandhu in kaathiye pannirukken over letter nane reply pandren naake namma level la namma level laye so samayath ellaa vaitri naame reply panna mudiyadhu illa shavam a irukku prime minister ku evlo aayirkanukaga mail varum ellaathum thaane personal reply pandren naake vera oru velai seiy mudiyadhu it e cannot be governing a country and all that you depend on a lot of people to do all these tasks broadly guidelines thaan varu kudukka mudiyum and adha mari oru deshatukku thalaivan a irukka kudunathu ivlo nirbandham போது இந்த ஆயிரத்தெட்டு அண்ட சராசரங்களுக்கெல்லாம் நாயகியா இருக்கக்கூடிய பரதேவத்தை மகாராணியா இருக்கிற போது அவ்வொரு காரியத்துக்கும் சிருஷ்டின் அம்பாளுடைய ஆக்கிய கட்டுப்பட்டு உலகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ற அந்த ஆக்யுறது ரொம்ப ரொம்ப சட்டிலான ஆக்யம் அம்பாளுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லூர்த்திகளும் பெரிய மீனாவது ஒரு ஐநூறு வருஷம் இருந்தது ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான் எல்லாம் இருந்தது நிறைய பரவலாக எஜுகேஷன் ஜாஸ்தியா the uh, literacy rate has increased accordingly everything had to be reduced to the form of written records and they are to authenticated by a due official of an authority appointed by the government for the purpose and madiyalla or nirbandham பரவினா லிடம் தான் வேற இல்லாத விஷயத்த இருக்குன்னு சாதிக்கிறது இந்த வேண்டாத தந்திரங்கள்லாம் படிப்பு வந்த உடனே புத்தி விபரீதமா பரவாயில்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுடுச்சு அது பாத்தீங்கன்னா உண்டு அது இண்டிவிஜுவல் பொசிஷன்ஸ்ல சாதாரணமா இருக்கிறது ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும் சாதாரண ஒரு கிரகத்தில் ஒருத்தர் இருந்தாருனாக்க அவருடைய கிரகம்னு அவர் சொன்னார்னா கரெக்டா இருக்கும் வேற ஒரு கிரகத்தை தன்னுடைய கிரமம்னு யாரும் அப்படி கிளைம் பண்ணதாக ஃப்ராடுலன் கிளைம் எல்லாம் பிரசென்ட் பண்ணதாக எங்கேயுமே சரித்திரத்தில் எங்கேயும் இல்லை ராஜாக்கள் ஒரு கிராமத்தை ஒரு பிராமண்கள் இருக்கிறதுக்காக ஒரு வேதனத்துகள் பண்டிதர்கள் இருக்கிறதுக்காக ஒரு கிராமத்தை இல்ல ஒரு சில வீடுகளை மானியம் கொடுக்கக்கூடியதுக்காக எஸ்ட்ரீம்லி கிப்டட் இண்டிவிஜுவர்டு ரெகனேஷனாக அது சரியா வராதுன்னு அதனால மானியமாக கொடுக்கக்கூடிய நிலங்களுக்கு வரி கிடையாதுன்னு பிராச்சீனத்தில் இருந்தது இவன் சொந்தமா சம்பாதிச்ச திரவியத்துலதான் அங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் இருந்தது மானியமாக கொடுத்துட்டாக்க அதுல வரி கிடையாது அப்படி மானியத்துக்கு வழிையாது இருக்கு இன்னைக்கு கிஃப்ட் டாக்ஸ் எடுத்துக்கிட்டான் அந்த கிஃப்ட்லேருந்து இன்கம் வந்தா இது ஸ்டில் டாக்ஸபிள் அப்படிதானே வரி கிடையாது வீட்டுக்கு வரி கிடையாது மானியமா கொடுக்கப்பட்டிருக்கு தெரியணும் இருக்கும் செப்பு தகுதியும் அதே மாதிரி கல்வி உடனே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கயல்ல குடியான வேலை செய்கிறவன் அவன் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எஜமான பயபக்தியோட வந்து ஒவ்வொரு அருவையும் ஆறும்போது அந்த அறுவடை காலத்துல எல்லாத்தையும் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு போவோம் ரெக்கார்டு ஒன்னும் இல்ல சட்டம் ஒன்னும் இல்ல ஒரு அண்டர்ஸ்டிங் பரம்பரையா செஞ்சு வந்திருக்கான் அந்த பரம்பரா நெல் எல்லாத்தையும் இல்லேன்னு சொல்லி ஆக்கி எத்தனை கோவில்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் யாரோ அனுபவிச்சு ஒரு ஒரு படி ஒரு காப்படி அரிசி அந்த வழி இல்லாமல் குறுக்கள் வீட்டிலேருந்து வடிச்சு கொண்டு பெரிய து ஏன்னா எல்லாருமே சத்தியசந்தாளா இருந்தா அதனால ரெக்கார்டு தேவையா இல்லாம இருந்தது சத்தியத்தை விட்டு எப்ப பெசையினானோ அப்ப எல்லாத்தையும் கூட தேவையில்லாமல் கண்ஜாடேயே ஒருத்தான்து கூ புருவரிசோகம் அது கொடி ஆட்டமா இருக்கொடி குருங்கிறது பின்னாடி வரப்போகுதுன்னு ஒரு ஸ்லோகம் வரப்போகுது பின்னாடி வரப்போகுது அதுதான் தமிழ்ல புருவம் வந்தது இங்கிலீஷ் புரோன்னு வந்துடுச்சு பி ஆர் ஓ டபிள்யூ புரோ அப்படின்னு அதாவது புருவத்தாலே புருவ நெரிசலாலேயே கோபத்தையும் காட்ட முடியுமோனோ அதனால அந்த கோபத்தை காட்டு கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்க குடிவம் பயனுறுத்தோடைய பூர்வமானது ஒரு க்ஷணகால அசைஞ்சுதான் அந்த அசைவிலேருந்து யாராரு என்னென்ன காரியம் பண்ணிக்கணும்னு அவ தெரிஞ்சு முட்டா பிரம்மா உடனே ஜெகத் சுதே தாத்தா உலகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ற அப்புறம் நாராயணன் ரக் ஹதி இதான் சஷனாமி பிரம்ம ரூபா அங்க ரொம்ப ஒரே அதிதமா இது சாக்தமா இருக்காலும் கூட சஷம் அம்பாளுடைய சஷனாமா இருந்தா கூட அம்பாலேதான் பிரம்மாவா இருந்து சிருஷ்டி பண்றாங்க அம்பாழேதான் விஷ்ணுவாருந்து ரீட்சிக்கிறார் அம்பாளேதான் ருத்ராலா இருந்து சந்தாரம் பண்ற அம்பாள் வேறு இல்லே விஷ்ணு மகேஸ்வாழ் வேர் இல்லேங்கிற மாதிரி எல்லாத்தையும் அத்விதபரமா சஷ்டிகர் பிரம்மரூபோத் ருதிரூப திருதானீஸ்வரி சதாசிவ அனுகிரக பஞ்சபராண ரொம்ப அழகான நாமக்கல் அந்த அந்த ஒரு மூணு நாலு வரியில வரக்கூடிய நாமக்கலோட சாதம் தான் இந்த ஸ்லோகம் சொல்றது அம்பாளுடைய புருவ அசைவால பிரம்மா சிருஷ்டி பண்ண நாராயணன் ரட்சிச்சார் அப்புறம் ருத்ரஹா கஷபகத்தை ருத்ரம் பேரால பங்கல் டிஃபரன்ஸால பேரும் வித்தியாசப்படுறது செக்ரட்டீரியல் பங்கன்ஸ் பார்க்கிற கம்பெனி செக்ரட்டரியா இருக்க இன் சம் கேசஸ் கண்ட்ரோலர் கண்ட்ரோல் அவர் டிக்ளேஷன் கண்ட்ரோலர் கைட்டு போடலாம் அவர் ஒரு போர்டு மீட்டிங் மினிட்ஸ் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு டிசிஷன் பேப்பர் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கொடுத்தா யாராவது போர்ட் டேரக்டர் கம்பெனி செகர்டரினு கைட்டு போடுற பங்கல் டிஸ்டிங்ஷனால பேர்லயும் நான் நாலாவது நாலாவது எது இருக்கோ அதான் மறைக்க முடியும் இப்ப நான் திடீர்னு பூபியாக பண்ணிட்டே இருக்கிற போது இந்த பாருங்க ஒரு யானையை நான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாக்க நம்புவேடா முதல்ல யானையை தொலிமிஸ் பண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது திடீர்னு மறைஞ்ச போக முடியாது ஒரு மார்க்சி வைப்போம் அதாவது மறைஞ்சு போக முடியாது காரே இல்லாமல் மறைஞ்சு போக முடியாது கொண்டு வந்து காட்டினாலும் அப்புறம் மறைஞ்சு போக முடியாது செய்கிறது இருக்கிற வஸ்துவான் மறைஞ்சு போக முடியாது செய்ய முடியுமே இதுவரை நான் வச்சிருக்கேன்னு சொன்னாக்க இல்லாத வஸ்துவை போய் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அது அர்த்தமில்லாத பேச்சு அதனால உலகத்துல வாஸ்தவத்துல இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணுதான் அந்த பிரம்மத்தை மறைச்சி வைக்கிறது தான் திரோதானம் அதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சிருக்க அம்பாளுடைய சக்தியோட சேர்ந்திருக்கக்கூடிய பிரம்ம மாயா சம்பந்தத்தோடு பிரம்மத்தை தான் ஈஸ்வரன் சொல்றது அந்த ஈஸ்வரன் தான் என்ன பண்றான் மறைச்சு வச்சிருக்கான் பிரம்மத்தை பரபிரம்மத்தை இந்த ஜீவனத்திலிருந்து மறைச்சு வச்சிருக்கான் மறைச்சு வச்சிடந்தான் திரைய விலக்கி காட்டியும்பத்து கூட எடுத்துல விட முடியாது கடைசி முட்டு பொறுமையா இருக்கிற நாள் நெருங்க நெருங்க இந்த செலுத்த கொஞ்சம் எப்போதும் ஒரு பரிசா வருஷம் எடுத்துக்கிற வழக்கம் தான் அது இன்னைக்கு ஆரம்ப ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஆரம்பமாயிடுது எடுத்து நடத்தும் ஒரே எல்லாத்தையும் ஓப்பனா வாங்கணும் அஞ்சு நாளைக்கு சேர்ந்தாம்பர்மிஷன் வாங்கிடலாமோ ஒவ்வொரு நாளைக்கு அந்த திரும்ப வாங்க வராமே திரஸ்குருவன் பயந்து நாடு வராம இருக்காது வருரன் என்ன பண்ற அவ மறைச்சு இந்த ஜீவனுக்கு காட்டம வைக்கிறதா உன்னுடைய வேலை என்ன பெரிய பொக்கிஷம் சாம்ராஜ்யம் இது பெரியவாழ்டா கொடுத்திருக்காங்க ஒரு ராஜ்யத்தை ஒரு ராஜா போய் படையெடுத்து ஜெயிக்கணும்னாலே பிளானிங் ரொம்ப நாள் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்கு அதுக்கு ரொம்ப ரகசியமா பல பிளான் தயாரிப்பா சென்ட்ரல் அசால் இருக்கு ஒரு ராஜா தன்னிடல இருக்கக்கூடிய ராஜாங்க சதுரங்கமான சைன்யம் இவளையும் வச்சிருந்து வேற ஒரு ராஜ்யத்தை போய் பற்றக்கூடிய சமயத்துலேயே இத்தனை பிரிப்பரேஷன் ரொம்ப நாள் பண்ண வேண்டியிருக்கு ஒரு தனி மனுஷன் ஒரு ராஜ்யத்தை போய் கைப்பற்றணும்னா நினைச்சு பார்க்கக்கூடிய விஷயம் அது சாமான ஆத்ம சாம்ராஜ்யம் அந்த ஆத்ம சாம்ராஜ்யத்தை ஒரு மனுஷன் தானே பிரம்ம உணரணும்னா அது எத்தனை ஜென்மாக்கள் பிரயத்தனம் பண்ணி ஆகணும் அதனால இந்த பெரிய பிரயத்னம் பண்ணக்கூடிய இந்த ஜீவனுக்கு பெரிய பொக்கிஷமா இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூப் அனுபவமானது அவ்வளவு சுலபத்துல கொடுத்துடாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமப்பட்டு தான் வரணும் இதெல்லாம் அருமை தெரியாம போயிடும் அப்படின்னு கொஞ்ச நாட் விளையாடுவாங்க என்ன பண்றா அதுவும் அவளுடைய இதுதான் இந்த ஈஸ்வரனை கூப்பிட்டு அவன் கேட்ட உடனே கொடுத்துடாத கொஞ்சம் மறைச்சி வை பிரம்மத்தை அப்படின்னு எந்த ஈஸ்வரன் மறைச்சி வைக்கிறாரோ அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு பிரம்மத்தை காட்டியும் நாம போய் இந்த கால பிடிச்சு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணலாமோனாக்க அவர் கால பிடிச்சு பிரார்த்தனை பண்ணலாம் அவர் எங்க இருக்காருங்கிறதே கண்டுபிடிக்க முடியல அவர் பிரம்மத்தை மாத்திரம் மறைக்கணும் அவர் ரொம்ப சாமர்த்திய தன்னையும் மறைச்சு நிற்கலாம் இப்ப எங்க பார்த்தாலும் ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அவன் ஜனவரில இருந்து ஆரம்பிப்பான் அடுத்த அதுக்கு அந்த ஸ்கூலுக்கு யாராவது இன்சார்ஜோ கரஸ்பாண்டன் போஸ்ட்ல இருப்பாளும் ரொம்ப கட்சிக்கான வருது அவளை சொல்லி குத்தமில்லை பதினாறு இடங்கள்ல எல்லாரும் ஏதோ ரெக்கமெண்டே லெட்டர் கொண்டு ஏதோ பெரிய லெவல்லேருந்து கொண்டு வரங்கிறான் நீ எந்த ரெக்கமெண்டேஷனை கன்சல் பண்றது ஏதோ மிஸ் பண்றது ரொம்ப அதனால சம்மர்ல ஏதோ அங்கேயாவது பாட்டில் கொடைக்கானல போய் உட்கார ஊட்டியில போய் உட்கார சொல்ல மாட்டா இஸ் நாட் அவைலபிள் அவைலபிள் அப்படின்னு சொல்லுவா எப்ப அவைலபிள் திறந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வருவா அதுக்குள்ள அப்புறம் கட்டக்க இந்த வருஷம் ஒண்ணு முடியாது இந்த சம்மர் வெகேஷன் இன்சார்ஜா இருக்கிறவா தாங்களும் இருக்கக்கூடிய மறைஞ்சி போற மாதிரி என்ன பண்ணி விடுறா பிரம்மத்தை மறைச்சு தானே இருக்கக்கூடிய தினசம் இருக்கூ பிரம்மத்தை மறைக்கிறா சொல்றது உபயோகப்படுத்தும் பிரம்மத்துக்கு சொன்னாரோ இல்ல அந்த பிரம்மம் கண்ணுக்கு நேரம் பிரத்யட்சமா தெரிஞ்சா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பிரம்மத்தை அனுபவிச்சவன் ஆச்சாரியா அதனாலதான் திரஸ்குருவன் ஏதும் சதாபூர்வம் அனுகிருணன் ஆச்சாரிய பூஜை பண்றான்னு பூஜையோட வந்த பூஜை பண்ற போது காலங்கள்தான் நாம பார்க்க முடியும் நேவத்தியம் பண்ணக்கூடிய காலங்கள்லாம் திரையை போட்டுக்குவா திரையை போடுறதுக்கு அதுக்கு ரெண்டு பேரும் கைங்க பின்னாடி இருப்பாங்க திரையை அவளுக்கு எந்த டேயத்துல போடணும் இப்ப தளர்ந்து விடணும் தெரியும் யாரு திரைய போட்டாலோ அவாதானே திறக்கணும் இவங்க முன்னாடி உட்கார்ந்து பூஜை பார்த்துட்டு சரி ரொம்ப நாய் ஆயுள் இருக்கே தரையை திறக்கிறேன் அவதா போய் திரைய திறந்தா அவசரமா தான் அதனால யாரு திரையை போட்டு மூடுறாலும் அவன் தான் திறக்கணும் அந்த மாதிரி மறைச்சு வச்சாலும் அவதான் காட்டி கொடுக்கணும் அம்பாள் தான் ஈஸ்வர ரூபத்தில் இருந்து பிரம்மத்தை மறைச்சு திரோதானம் என்ற காரியத்தை பண்ணிருக்க அவதான் அந்த பிரம்மத்தை மறைச்சு வச்சாலும் அந்த பிரம்மத்தை அவளைதான் அப்படி காட்டி கொடுக்கிறது தான் அதான் பெரிய அனுகிரகம் அதுக்கு மேல ஒரு பெரிய அனுகிரகம் இல்ல பிரம்மத்தை தெரிந்து கொள்ளறத விட பெரிய அனுகிரகம் கிடையாது அந்த பிரம்ம ஜானத்தை அனுகிரகம் பண்ணறத பெரிய அனுகிரகம் கிடையாது அதனாலதான் இருக்கு அனுகிரகம் அஞ்சாவது காரியத்துக்கு அனுகிரகம் அப்படின்னு வேறு எப்போதும் மாறாத மங்கள நிலை அதுதான் சதாசிவமான மங்கள நிலை அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான் நிலை அதனாலதான் சதாசிவா அனுகிரகதா அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய ரூபத்துக்கே சதாசிவன் வேறு சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அவர் திறக்க மாட்டேங்கிற அவசியத்தை குட்ட உழைச்சிடுவா ஒரு அம்மாவை விட்டு பிரித்துக்கே மனசு இல்ல அம்மாவுக்கு எங்கேயோ வெளியில போக வேண்டிய அவசியம் இருக்கு நாலு இடத்துக்கு போய் ஏதோ கடகடிக்கு போக வேண்டியிருக்கு சாமான் வர வேண்டியிருக்கு எல்லா இடத்துக்கும் சின்ன குழந்தையு முடியல ரெண்டு கிட்டாம் வயசு ஒரு மா தூங்கிட்டு வந்து காரியத்தை கொஞ்சம் பெரிய குழந்தைகே ஆத்த பாத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருலாம் ரெண்டு கட்டம் ரெண்டு மூணு வயசு குழந்தை அது ஒண்ணும் சொல்ல முடியல சொன்னா புரிஞ்சுக்கவும் ஆனா அம்மா போறா கூட வரணும்னு மாத்திரம் தெரியாததுக்கு வயசாகல அப்படி ரெண்டு கட்டம் வயசு அப்ப என்ன பண்ணுவ ஏதோ அந்த குழந்தைக்கு பொம்மை எடுத்து போடுற விளையாடுறதுக்கு அந்த குழந்தை எல்லாம் ஆசையா விளையாண்டு வீட்டுல யாராவது கதவு தட்ட சாப்பாட சப்தம் கூட கேட்காமல் அவன் கலந்து போயிடுறான் அப்புறம் அந்த குழந்தை அரை மணி விளையாடி அது ஆஞ்சி ஊஞ்சு போன அப்புறம் பார்த்து அம்மாவை காணும் அப்புறம் அப்புறம் தான் அம்மா தன்னை விட்டு அப்புறம் தான் தெரிகிறது அந்த மாதிரி அம்மா வேணுமா பொம்மை வேணுமா அப்படின்னா பொம்மையில ஏமாந்து போகக்கூடிய குழந்தை அம்மாவ இழந்துடுறது நாம தான் இருக்கும் குழந்தை மோசமா இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் ரெண்டு வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியாகி இத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில பார்த்து நமக்கு வரல அந்த குழந்தை ஒரு நாளைக்கு பொம்மையை போட்டா பேச விளையாடிட்டு இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் விளையாடி நாலாவது முறை பொம்மையை பார்த்த உடனே சந்தேகம் இகம் பரம் விடாம பிடிச்சிக்க கூடிய குழந்தையா இருக்கு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய புத்தி கூட நமக்கு இல்லையா நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான வஸ்தல் இதெல்லாம் நமக்கு அம்மா மாதாவா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ன பண்ணுவோம் பொறுப்பிடுதான குழந்தை அழைச்சு கலந்துடுவ உலகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு பொம்மை எல்லாத்தையும் எனக்கு நீ தான் வேணும் நீத்தன்தான் பகவான் அம்பாள் தான் இருக்கோ அம்பாள் நினைச்சு இருந்தானே இந்த கதனை தாங்க முடியாமல் பரம கருணா சுவரூபியா இருக்கக்கூடிய அம்பா போனா பொழுது இவனுக்கு இருக்கானே இத்தனாளா பிரிமத்தை நிஜ ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறானே இவனுக்கு நாம் திரைய விலக்கவும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பழைய ஒரே கஷத்துல தான் வாஸ்தவத்தை யாரு என்ற பரபிரம் இவருக்கு பின்னாடி அனுசரித்து தொடர்ந்து போறது அர்த்தம் கிரகம் தான் பிடிச்சுக்கிறது அதாவது பகவான பிடிச்சுக்கணும் அவன் பின்னாடியே இந்த ஜீவன் ஒரே உடம்பு பிடிக்கா பிடிச்சே போயிட்டே இருந்தா விடாமுயற்சியா வந்து அவனை தடுத்து ஆட்கொண்டு அனுகிரகம் அப்படின்னு ஆனா இது சொல்ற போது ஏதோ ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடிகிறது இது பல ஜென்மாக்களால் சொல்ற போது ஒரு நிமிஷத்தில் சொல்ல இது செயல்முறையில வரும்போது பல ஜென்மாக்களா இருக்கு வாஸ்தவத்தை எப்படி அதாவது இந்த என்ன நினைக்கிறான் இவ்வளவு சுலபத்தை நான் காட்டி கொடுக்கிறதான் கையில பிடிபடாதான் கைக்குறது அமிர்தமயமா இருக்கக்கூடிய சுதாசாகரத்தில் போய் முழுக முழுகிறது போய் கீழே இறங்கி விடுறான் விபரீதமான காரியங்கள் விபரீதமான எண்ணங்கள் தகாத எண்ணங்கள் வந்து என்ன பண்றான் கருணையால இவன் கொஞ்சம் ஏதோ விட்டுப்பிடிக்கலாம் கொஞ்சம் நினைச்சு கொஞ்சம் போய் பிடிச்சது அது தன்னையே காட்டிக் கொடுக்கிறது அனுகிரிவரூபா இருக்கூர் அம்பாள் என்ன நினைச்சாலும் அம்பாளுடைய இருக்கக்கூடிய பரபர்மத்துக்கு சிவன் பேர் ஆனா பரபிரம்ம்தான் அத்வைத்தம் சிவம் சாந்தும் உபனேஷ் பேசிருக்கு தன் பக்தாவுடைய பரபிரமத்து பேரை தன்னிடல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அலுவலும் அம்பாள் நினைச்சா போட இருக்கு பெரிய அம்பாள் இருக்கு திருஷ்டாந்தா சார் ஒரு பெரிய பண்ணையா அவர் பெரிய விஷ்ணு பக்தர் அவர்களுமான ஆட்கள்லாம் வேலை செஞ்சுருக்கா அந்த ஆட்கள்ல ஒருத்தனுக்கு பெருமாள்னு பேரு பெருமாளுடைய பேர போய் இந்த ஆள் ஏதோ அப்படி அறுவ பண்ணக்கூடிய அறுவடைக்கு வேலை செய்யக்கூடிய ஆள் வந்து பெருமாள் பேர வச்சுக்கிறதா அவனை கூப்பிட்டு அப்பா பெருமாளுடைய பேர் போய் நீ சாதாரண மனுஷன் அந்த காலத்துல பெரிய காலத்துல அதுக்கு முன்னாடி ஒரு காலத்து அது ஒரு லேண்ட்லேப்யமா இருந்த காலத்தில் அவன் சொன்னா சாமி பேரை மத்தியது எங்க வழக்கத்துக்கு தந்தாப்புல படைச்சு கிடைச்சி எல்லாம் பண்ணணுமே நிறைய செலவாகுமே தேவதைகளுக்கு கோழி படைக்கிறது செலவாகும் செலவாக நாளைக்கு வேணா வரவான காரியத்தான் பேரை மாத்தினுவா அப்படின்னா லீவ் கழிச்சிட்டு இருநூறுபா காசு வாங்கி போனா என்ற பெயர் மூணாவது நாள் வந்தான் பேரை மாத்தி நட்டியா மாத்தினுட்டேன் புது பேர் என்ன பெந்த பெருமாள் பெருமாள் பெரிய பெருமாநாடகா ஒன்னு சொன்னார் தெரியல தெருங்க பேர் வந்து பக்கத்துக்கு கா பசங்கள் ஆசமா இருப்பா அது மாதிரி சதாபூர்வ சர்வம் அனுகிவா அது மாதிரி பேரை வச்சுக்கிறாருன்னு நினைச்சா அவர் என்ன பண்ணி விட்டார் சதாசிவன் வச்சுட்டு விட்டார் சதாபூர்வ சர்வம் தரிதம் ஆலம்பியோலோ மொத்தத்தில் அம்பாளுடைய புருவத்தையும் அவளுடைய கருணையும் நாம தியானம் பண்ணோம்னா எந்த புருவத்துடைய நெரிசரால அவளுடைய ஆஜைக்கு கட்டுப்பிட்டு ஈஸ்வரனா இருக்கக்கூடிய சுரூபமானது பிரம்மத்தை மறைச்சிருக்கோ அதே ஈஸ்வரன் சதாசிவனா இருந்து நமக்கு அம்பாளுடைய அனுகியால அம்பாளுடைய அக்யாலிவன் பிரம்மத்தையே நமக்கு காட்டி கொடுத்து பரமானுகிரம் பண்ணுவாள் அந்த அனுகுரம் பண்ணக்கூடிய அம்பாரா தியானம் பண்ணி நீங்க திருத்தி பண்ணிப்போம் மேல நாளைக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய சோகங்கள் கிராமமா பார்த்து எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பார்த்து எல்லாரும் வந்து பரமக்ஷேமத்தை அடையணும்